அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு பெருங்கொடையான் பேணான் வெகுளி அவனின் மருங்குடையார் மாநிலத்து இல் பெரிய கொடையாளியாகவும் கோபம் கொள்ளாதவனாகவும் ஒருவன் இருப்பானே ஆகில் அவனுக்குள்ள சுற்றம்போல் வேறு யாருக்கும் இந்த உலகில் இல்லை விளக்கம் பார்க்கலாம் பொருளுக்காகவும் குணத்துக்காகவும் பலர் இவனை தொடர்பு கொள்வார்கள் சுற்றமும் பெருகும் எனவே ஆசிரியர் இவனுக்கு இருக்கும் சுற்றம்போல் இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் இருக்க முடியாது என்று கருதுகிறார் கொடுத்தலின் மிகுதியால் பலர் அவனைப்போல் தகுதி நிறைந்தவர் ஆவர் வெகுளி இன்மையால் பலரும் அவன் செய்த நன்றியை எப்போதும் போற்றுவர் மேற்கோள்களாக சில ஸ்லோகங்களை சில பாடல்களை பார்க்கலாம் வால்மீகி ராமாயணம் ஒன்று ஒன்று பதினைந்திலே ராமனுடைய லக்ஷணங்களை சொல்லும் பொழுது வால்மீகியானவர் இவ்வாறு சொல்கிறார் சர்வலோக பிரிய சாது அதீ நாத்மா விச்சணா சர்வதாபிகி சமுத்திர இவ அனைத்து உயிர்களுக்கும் பிரியமானவர் நன்மையே வடிவெடுத்தவர் கம்பீரமான இயல்பு படைத்தவர் திறமைசாலி நதிகளால் நாடப்படும் கடல் போல நல்லோர்களால் யாண்டும் நாடி அடையப்படுபவர் திருக்குறள் நானூற்றி முப்பத்தி குற்றம் கடிதலிலே பார்க்கலாம் செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து செருக்கும் சினமும் காமமும் கர்வமும் கோபமும் பேராசை ஆகிய குற்றங்கள் இல்லாதவருடைய வாழ்க்கையில் காணும் பெருக்கம் உயர்ந்த மேம்பாடு உடையதாக ஆகும் அதையும் நாம் இங்கே நினைவுபடுத்தி பார்க்கிறோம் இனி பதவுரை பார்க்கலாம் பெருங்கொடையான் ஒருவன் பெரும் பொருளை மனமுவந்து வழங்குபவனாக வெகுளி கோபத்தை பேணான் விரும்பாதவனாக இருப்பானேயானால் அவனின் அவனைப் போல மருங்கு உடையார் சுற்றம் உடையவர் மானிலத்து இந்த பெரிய உலகத்தில் இல் எவரும் இல்லை ஒருவன் பெரும் பொருளை மனமுவந்து வழங்குபவனாக கோபத்தை விரும்பாதவனாக இருப்பானேயானால் அவனைப் போல சுற்றம் உடையவர் இந்த பெரிய உலகத்தில் யாரும் இல்லை பெருங்கொடையான் அவனின் மறுங்குடைய மாநிலத்து அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான